जननी ம் காந்தோோ மாதோய் ஜனநீமன்கோவே புஞ்சரானூய்திபுர்வேதப்பாரை சேவசிபிரமூரீ வராங்க முதா கரெர்வத்தீம் கமலாசனாட்டி பிரதினேமா தாங்கே சர்வசாதிக்கேக்கேரி நாராயணி நமோஸ் சிஸ்விஷா சகூனமே நாராயணி நமோஸ் சராத்தீனப்பாணபராணேவி நாராயணி நமோஸ் யாத்திருப்பேணி நமஸ்தை நமஸ்தை நமஸ்தை நமோ நமதக்ஷிணாந்திரை பாய் முனீந்திரம் ஸ்ரீங்கம் மேஷி கி வியம் ஹியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணிவேந்திரம் ஷாிய முனிரஸ்மத் சனோஸ்மே மாதே ஷா விரவிணம் மேவேவ நமோ விதைய संप्रदाय नमो प्रत्यगर्थो சம்பிரதாய வம்சி மஹோருளவரோமச்சிதனந்த விஷோத்தியேத்தாபய ய வயம் ஜன்மயன்வயேஸ்வராட் தினேபிரமதிக்கவியூர்தேஜோவாரிமியம ஷா தாம்பரம்ீமீ பிரோகைவோரம் சாம் வேவமிவம் மூலனம் ஸ்ீமரீஸ்வர சோயவியிருத்துக்கல் ஃபலம் சுகமுகாத்திரவசு பிபவிரோரவிஜந்தமேதமேத்தக்கம் டயி காயோராஜு புத்தயத்தைய அபூத்துஸ்சாரிணம் கருணையுசூனு குரு மு யணம் நமஸிய कृष्णाय वासुदेवाय देवकी கிருஷ்ணா வாசுதேவகோக ய நமோ நம ஸ்ரீமதினோராவது ஸ்காவது அயம் உதவீதை ஒன்பதாவது அயம் உதந்தி கிருஷ்ண उताहो தம் உன் ேசியயன்மனீக காலே நஷ்டல आनी यंवेदसंगीता आनी यंवेदसंगीता प्रोक्ता, ேதசி மையமணே பிரோமயம் पुत्राय, பூர்வாயோன் சமம மஷய பகவான் ஸ்ரீகிருஷ்ணரிடம் ஒத்தவர் கேட்டார் இது ரெண்டாயிரத்தி பதினொல்லையே நான் இதை எடுத்துகிட்டதா சொல்கிறாங்க எனக்கு எப்படி விட்டுப்போச்சு தெரியலை பரவாயில்லை பார்ப்போம் இப்போ வேறு டெக்ஸ்ட் உடனே ரெடி பண்ணுறது கொஞ்சம் கடினம் அதனால் இதே படிப்போம் ரெண்டு வருஷம் ஆகிட்டேன் பரவாயில் கிருஷ்ணரிடம் உத்தவர் கேட்டார் நிறைய பேர் சொல்லுகிறார்கள் மோட்சத்துக்கு பல வழிகளை சொல்கிறார்களே அதில் எல்லாமே தனித்தனியாக மோட்சத்தை கொடுக்கக்கூடியதா இல்லை எல்லாத்திலையும் ஒன்னொன்று அங்க அங்கி பாவமா இதையும் அதையும் வரிசையாக கடைப்பிடிக்கணுமா இல்லை ஏதோ ஒன்று போருமா ஆக மோட்ச சாதனங்கள் பலவா ஒன்றொன்றும் தனித்தனியே முக்தியை கொடுக்கக்கூடிய சக்தி உடையனவா அல்லது ஏதேனும் ஒன்று மட்டுமே முக்கியமானதா சரியான கேள்வி ஏன்னு கேட்டால் அது மோட்ச சாதனை விசாரம் பண்ணுறவனுக்கு தான் இது கவலை இதை பற்றிலாம் வந்து வந்து மற்றதெல்லாம் வாழ்க்கையில் இப்போது பணம் நிம்மதியை கொடுக்குமா கல்யாணம் பண்ணினா நிம்மதி கிடைக்குமா உத்தியோகம் பண்ணால் நிம்மதியாக இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம் எல்லாமே வேணும் ஜென்ரேட்டரும் இருக்கணும் கரண்ட்டும் இருக்கணும் இது போனால் அது அது போனால் இது எல்லாமே வேணும்னு தான் சொல்லுவோம் ஆனால் இந்த நீங்கள் இந்த அடிப்படையான விஷயத்தை மறந்துட்டீங்கன்னா ஒன்றும் புரியாது நான் ஒரு ஜீவாத்மா ஜீவாத்மாவாகிய எனக்கு நிம்மதி பரிபூர்ணமான நிம்மதி வேணும் பரிபூர்ணமான சாந்தி வேணும் எத்தனை சரீரம் எடுத்தாலும் சரி மிச்சா சரீரம் எத்தனை வந்தால் என்ன அப்படி கூட சொல்லுவோம் ஆக இந்த ஷரீர அபிமானம் இல்லாமல் இருக்கிறது தான் மோக்ஷம் ஸ்தூல ஷரீர அபிமானம் இல்லாமல் இருக்கிறது தான் மோக்ஷம் ஸ்தூல ஷரீரத்தில் ஏற்படக்கூடிய எந்த விதத்தில் எந்த இதுவும் நம்மளை அதை பெருசாக நம்ம நினைக்காமல் இருக்கிறது தான் அது உபனிஷத் மந்திரமே சொல்கிறது அஷரீரம் வா வசந்தம் பிரியா பிரியேனஸ்பிருஷதா அசரீரம் பாவசந்தம் பிரியா பிரியே நஸ்பிருஷதா எவன் ஒரு உடலற்றவன் விருப்பு வெறுப்புகள் அற்றவனாகிறான் உடலற்றவன் விருப்பு வெறுப்புகள் அற்றவனாகிறான் அப்போ என்னாகிறது உடல் உடையவன் விருப்பு வெறுப்புகளை உடையவனாகிறான் ஆக உடலற்றதுங்கிறது ஒரு நிகழ்வாகவே நடக்கணுமா அல்லது அறிவால் உடலற்றவனாக ஆகிறதா நிஜமாகவே உடலற்றவனாக ஆகிறதா அறிவால் உடலற்றவனாக உடல் இருந்தாலும் நான் உடல் உடலுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது உடல் மூலம் நான் அனுபவிக்கிற இன்ப துன்பங்கள் வாஸ்தவம் கிடையாது துன்பம் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா என்ன பண்ணுவோம் ஆழமான மனசில் அறிவால் என்ன சொல்லுவோம் துன்பம் யாருக்கு துன்பம் வந்ததும் துன்பம் இப்போவும் இல்லை துன்பம் வரப்போகிறதும் இல்லை எல்லாரும் சொல்லுவாங்க இது கேட்க நல்லா இருக்குது ஆனால் நடைமுறையில் அப்படி இல்லையே அப்போது என்ன பண்ணுறோம் துன்பத்தை உண்மைன்னு நினைக்கிறோம் நடைமுறையில் உண்மை இல்லைன்னா என்ன அர்த்தம் துன்பம் உண்மைன்னு நினைக்கிறோம் துன்பம் உண்மையானா அறிவுக்கு உண்மை இல்லை சுவாமி ஆனால் அனுபவத்தில் உண்மையாக இருக்கே அனுபவத்தில் இருக்கிறது உண்மையா இல்லையாங்கிறது தானே அறிவே அறிவுங்கிறது என்னது அனுபவத்தில் எது இருக்கோ அது உண்மையா இல்லையாங்கிறது தான் அறிவே அதுக்கப்புறம் அறிவு இருக்குது ஆனால் அனுபவத்தில் இல்லையேண்ணா அனுபவத்தில் இருக்கிறது உண்மை இல்லைங்கிறது தான் அறிவே அனுபவத்தில் இருக்கிறது ஆபாசம் மாத்திரம் வாஸ்தவம் கிடையாது எத்தனை துன்பத்தை பார்த்தாச்சு எத்தனை துன்பத்தை பார்க்க போகிறோம் ஒரு துன்பமும் உண்மை இல்லையே நிறைய பேர் அது என்ன சொன்ன சொல்லத் தோணும்னா எல்லாம் அழகாக மேடையில் உட்காந்து பேசலாம் உங்களுக்கே எவ்வளோ துன்பம் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியும் அப்படிலாம் கூட சொல்லலாம் உடம்புக்கு முடியாத போது தானே நல்லாவே வேதாந்தம் வேலை செய்கிறது வேலை செய்யலைன்னா அப்புறம் என்ன வேதாந்தம் வேண்டி கிடக்கு இருக்கட்டும் இப்போது நிறைய சொல்லுகிறார்கள் இவர் கிருஷ்ணரே இதெல்லாம் சொல்லப்போகிறார் ஆகணும் நான் அதை பற்றி விஸ்தாரமாக நான் சொல்லலை இப்போ அதாவது மோட்சத்துக்கு சாதனங்கள் அநேக்கமாக ஏக்கமாக அநேக்கமாக இருந்தாலும் அந்த ஒன்று ஒன்றும் தனித்தனியாகவே மோட்சம் கொடுக்குமா ஏன்னா நிறைய இப்போ மற்ற வாதம் இருக்குது கர்மா தானாகவே மோட்சம் கொடுக்கும் மோட்சம்னால் என்னன்னு தெரியாமையே மோட்சம் கொடுக்கும்னு சொன்ன கர்மா தானாகவே மோட்சம் கொடுக்கும் உபாசனை தானாகவே மோட்சம் கொடுக்கும் நீங்கள் மோட்சத்தை வந்து கர்மத்தினாலையும் அடையலாம் உபாசனையினாலையும் அடையலாம் ஞானத்தினாலேயும் அடையலாம் சோசியல் சர்வீஸ்னாலையும் அடையலாம் ஒரு வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் இறைவனுடைய திருநாமத்தை விடாமல் சொல்லிக்கொண்டிருந்தாலும் அடையலாம் அப்படின்னு சொல்லுகிறார்களே பலர் பல விதமாக அது கரெக்டு தானா சரிதானா மோட்சத்தை அது கண்டிப்பாக கொடுக்குமா ஆனால் எனக்கு நீங்கள் எல்லோரும் வந்து சேர்ந்து இப்போ படிக்கிறவங்க யாருமே எல்லாேருமா சேர்ந்து எங்களுக்கு சுவாமிஜி மோட்சத்தில் எங்களுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது எங்கள் வீட்டில் ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது அதெல்லாம் வந்து எனக்கு சைக்கலாஜிக்கலாக நிறைய ப்ராப்ளம் இருக்குது எங்கள் வீட்லையும் நிறைய பிரச்சனை எல்லாம் இருக்குது அதெல்லாம் தேர்றத்துக்கு ஏதாவது வழி சொல்லுவீங்களா அதுக்கு என்ன பண்ணணும்னா எலுமிச்சம்பழம் மந்திரிகன் எலுமிச்சம்பழம் மந்திரித்து வச்சுக்கணும் தாயத்து வச்சுக்கணும் தாயத்தில் வெரைட்டி இருக்கணும் கடன் தொல்லைக்கு தனியாக அப்புறம் வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு தனி கல்யாணம் ஆகாதவங்களுக்கு தனி எல்லாம் தாயத்தை தனித்தனியாக ஒன்று ஒன்றுலேயும் ஒரு ஒரு மந்திரம் எழுதிக்கணுமே எழுதி அதெல்லாம் டப்பாவில் போட்டு வச்சுக்கணும் இது கல்யாணத்துக்குள்ள தாயத்து இது வந்து குழந்தை பிறக்கிறதுக்குள்ள தாயத்து இது அதுக்குள்ள தாயத்து எல்லாம் எழுதி வச்சு அதெல்லாம் அத்தனையும் சுவாமி பூஜையில் வச்சு ஜபம் பண்ணி இது கொடுத்து எல்லோரும் வரிசையாக வாங்க சொன்னால் முடிஞ்சு வச்சு இந்த க்ளாஸ் எல்லாம் அனாவசியம் வாயில் நுழையாத பாகவத தியான ஸ்லோகங்களை சொல்லி காலம்பரை ஒன்றரை ஒரு மணி நேரம் மத்தியானம் ஒரு மணி நேரம் சாயங்காலம் ஒரு மணி நேரம்லாம் சொல்லி நீங்கள் நல்லா சிந்தியுங்கள் தோழர்களே சிந்தித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் சிந்தியுங்கள்னு சொன்னால் சிந்திக்கிறதுக்கெல்லாம் எங்களுக்கு அவ்வளோ பக்குவம் இல்லைன்னு விட்றாங்க நம்ம என்ன பண்ணுறது இவர் இப்படி சொல்லியிருக்கார் கேட்குறாரு உத்தவர் அப்படி கேள்வி கேட்குறார் எது ஆனால் நீங்கள் என்ன சொன்னீர்கள்னா நிறைய பேர் இப்படி சொல்கிறாங்க ஊரில் பார்த்தா ஏகப்பட்ட பேர் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு சாதனம் சொல்லிட்டுருக்காங்க அது அவங்க சொல்கிறதெல்லாம் சரியா தப்பா நீங்கள் அவங்களும் என்ன பண்ணிட்டீங்க நிஷ்காம பக்தி ஒன்று போகிறோம் நிஷ்காபக்தினால் மோட்சம் அடையலாம் அப்படின்னு நீங்களும் சொல்லுகிறீர்கள் ஆக எனக்கு இது இது அவ்வளோதான் இந்த அர்ஜுனன் கேட்ட மாதிரி இந்த ரெண்டுலேயும் எனக்கு குழப்பம் இருக்குது நீங்கள் ஏதோ குழப்பத்தை தீத்து வைங்கன்னு சொல்லலை ஆனால் அது அண்டர்ஸ்டூல்ட் எனக்கு இப்போ கேள்வி மோட்ச சாதனம் ஏக்கமா அநேக்கமா அவ்வளோதான் கேள்வி அநேகம்னா அது ஒன்று ஒன்றும் சமப்பிராதான்யம் சமப்பிராதான்யம்னா என்ன அர்த்தம் கர்மா மாத்திரம் பண்ணே இருந்தால் போகிறோம் மோட்சம் கிடைச்சிடும் பூ மாத்திரம் பொறிச்சு பொறிச்சு நீங்கள் சுவாமி கொடுத்துட்டு இருந்தால் போகிறோம் உங்களுக்கு முக்தி அதை வேற பிரிக்கிறாங்க சில பேர் சாலோக முக்தி சா ரூப சாமீப முக்தி சாயிஜ முக்தி வேறு நீங்கள் இந்த மாதிரி இப்போ சந்தனை அரைச்சி மாலை எல்லாம் கட்டி மணி அடித்து இந்த மாதிரி சர்வீஸ் எல்லாம் பண்ணி அந்த சிவ லோகத்துக்கு சிவன் பக்கத்தில் போயிட முடியாது சிவலோகத்துக்கு உங்களுக்கு என்ட்ரி விசா டிக்கெட் கிடைக்கும் சிவ லோகத்துக்கு போயிடலாம் அப்புறம் நீங்கள் இன்னும் நல்லா ஜபம் பண்ணிங்கன்னா தியானம் பண்ணிங்கன்னா பூஜையெல்லாம் பண்ணி பண்ணி நீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் சிவனுக்கு பக்கத்தில் போனான் அப்புறம் என்ன ஆகுன்னா சிவனோட நீங்கள் போய் அங்கே சிவனோட ஒன்றி போயிடலாம் அப்படின்னு சில புஸ்தகங்கள்லாம் படிக்கிறோம் ஏன் சுவாமி விஷ்ணுவை விட்டு வச்சிங்கன்னா விஷ்ணுவுக்கும் இதுதான் அது அம்பாடாக இருக்கட்டும் விஷ்ணுவாக இருக்கட்டும் எந்த சுவாமியாக இருக்கட்டும் சாலோக சாரூப சாமீப்ப சாயுஜியமுக்தி மோக்ஷம் ஞாபகம் வச்சுங்கோ சாலோக முக்தி சாரூப முக்தி சாமீப முக்தி சாயுஜிய முக்தி சாலோகம்னா என்ன கடவுள் இருக்கிற உலகத்துக்கு போயிடுறது அங்கெல்லாம் கரண்ட் கட் கிடையாது அதனால் கடவுள் இருக்கிற உலகத்துக்கு போயிடுறது அப்புறம் என்னது சா கடவுள் மாதிரியே நமக்கும் வடிவங்கள்லாம் வந்துடும் அங்கே பார்த்தா எல்லோருமே சிவனை மாதிரி வேஷம் போட்டுட்டே இருப்பாங்க எல்லோரும் சிவன் மயமாக சிவ சிவ சிவ சிவமயமாகவே இருப்பாங்க வேஷத்தில் சிவனாக இருப்பாங்க ஆனால் அது கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சாருப சாரூபம்னா என்ன அர்த்தம் சிவனை போன்ற வடிவம் கட்டிவிடும் சாமீப முக்தின்னா என்ன அர்த்தம் பக்கத்தில் இருக்கலாம் நீங்கள் இப்படி இங்கே உட்காந்துருக்கீங்க பாருங்கள் நான் இங்கே உட்காந்துருக்கிற மாதிரி சிவனுக்கு பக்கத்தில் போய் உக்காந்துக்கலாம் அப்புறம் என்ன ஆகணும் நீங்கள் என்னோட அப்படியே கலந்துடுவீங்க அப்புறம் நான் மாத்திரம்தான் இருப்பேன் யாரோ ரெண்டு பேர் கலந்தால் ஒருத்தன் தானே இருக்கணும் ஒன்றும் நீங்கள் இருக்கணும் இல்லாட்டி நான் இருக்கணும் ஆக சிவனோட வந்து இந்த ஜீன் சிவனோட சேர்ந்தவுடனே ஜீவன் சிவமயமாக ஆயிடும் மரந்துராய் இதெல்லாம் மோட்சத்தினுடைய படிநிலைகளாக வர்ணிக்கப்படுகின்றன அதெல்லாம் தப்பு இல்லை இந்த முக்தி எல்லாம் முக்தி இந்த முக்தி பதமுக்தின்னு பேர் சாலோக சாலோக பதமு சரியையினால் சாலோகம் கிரியையினால் சாரூபம் அப்புறம் என்னது யோகத்தினால் சாமீபம் ஞானத்தினால் சாயுஜியம் அப்படின்னு சொல்லுவாங்க சரியையால் சரியைனால் என்ன லோ என்ன முக்தி கிடைக்கும் சாலோக முக்தி கிரியையினால் என்ன கிடைக்கும் சாரூப முக்தி யோகத்தினால் என்ன முக்தி கிடைக்கும் சாமீப முக்தி அப்புறம் வந்து ஞானத்தினால சாயுஜ்ய முக்தி ஏன்னா வந்து இது பரவாயில்லை இப்படி ஒரு பாவனையோடே இருக்கான் பக்தன் நான் இப்போ இந்த லெவலுக்கு வந்துவிட்டேன் சார் அவன் பக்கத்தில் இருக்கிறவக வேறு சொல்லிக்கிறான் இவன் லெவலுக்கு ஏன்னா இவன் லெவலில் என்னென்ன கண்டுபிடிக்க இவனாலையும் முடியல இருந்தாலும் ஏதோ ஒரு அனுமானம் பண்ணி ஏன்னா தன்னுடைய மனசில் இருக்கிற நிலையை பற்றி தெரியுது பக்கத்தில் இருக்கிறவக சொன்னால் தான் அவருக்கு மனசு ஆறும் என்ன பண்ணுறாருனா நான் வந்து இப்போ இந்த லோகத்துக்கு வந்துவிட்டேன் சாலோக முக்தி வந்துவிட்டேன் அவர் இன்னும் பாவம் சாலோகத்துக்கே வராமல் கஷ்டப்படுறாரு அது வேற சொல்லி சந்தோஷப்படணும் அவர் சாலோகத்துக்கே வராமல் சாப்பிட்டுருக்கார் நல்ல சாலோக முக்தியே அவருக்கு கிடைக்கலை எங்கே போனாலும் பொறாமல் வஞ்சனை விடமாட்டேங்குது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்கள் பக்தி யோகத்தை பற்றி சொன்னீர்கள் அந்த பக்தி யோகத்தினுடைய ஸ்வரூபத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் இந்த ரெண்டாவது ஸ்லோகத்தில் பக்தியினுடைய ஸ்வரூபம் நன்றாக சொல்லப்பட்டிருக்கு பகவத்கீதையிலையும் பார்க்குறோம் இல்லையா மையேவ மன ஆதத்ஸ்வ மஜி புத்தி நிவேசய அவ்வளோதான் இந்த ரெண்டு லைன் போகிறோம் பக்தி யோகத்தினுடைய ஸ்வரூபம் மையேவ மன ஆதத்ஸ்வ மயி புத்தி நிவஸ் நிவேசைய உன்னுடைய உணர்ச்சிகளையும் என்பால் செலுத்து நீ ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா என்ன தெரிஞ்சுக்கோ ஓம் புத்தியையும் மனசையும் எங்கிட்டையே வை அப்படி அதை சொல்கிறார் நிரஸ்ய சர்வத சங்கம் ஏனத் தொய்யாவிஷேன் மனஹா இந்த பாகவதத்துக்கு மயங்கிறது என்னென்னா சம்ஸ்கிருத பாஷை இங்கே வந்து வேறு வழியே இல்லை என்ன பண்ணுறது நாங்கள் ரசிக்கிறோம் இந்த பாகவதம் தமிழ்லேயும் பாடல்களாகவே எழுதியிருக்காங்க தமிழ்லேயும் பாகவதம் பாடல்களாக எழுதப்பட்டிருக்கின்றன அதெல்லாம் படித்தா அவங்களுக்கு என்ன ஆகும்னா சம்ஸ்கிருதத்திலே படிச்சு விட்றேன்னு தோணும் தமிழ் தமிழ் பாட்டெல்லாம் அந்த பாட்டு அவ்வளோ கடினமாக இருக்குது அந்த பாட்டை அந்த அதெல்லாம் எனது அந்த எழுத்து புணர்ச்சி சந்தியெல்லாம் பிரித்து படிக்கிறதுங்கிறது கடினம் ஆனால் அதெல்லாம் மனப்பாடு பண்ணவங்களாம் நம்ம நாட்டில் இருந்திருக்காங்க சாதாரண நினச்சிடாங்க கிராமத்து ஜனங்கள் சாதாரணன்னு சொல்லப்படாது ஆக்சுவல் அவங்கெல்லாம் மகா புனிதமானவர்கள் எல்லா ஜனங்களும் கிராமத்து ஜனங்களெல்லாம் பாகவதத்தை பாராயணம் பண்ணி மனப்பாடம் பண்ணி அதனால தான் நிறைய பேருக்கு பாகவதர்னே பேர் எல்லாம் சாதா சர்வசாதாரணமாக சொல்லிவிடுவாங்க அந்த அந்த பழக்கமெல்லாம் போயாச்சு குறைஞ்சி போச்சு நமக்கு அதனால் அது எதோ கேட்டால் பிரமிப்பார்க் அந்த மாதிரி ஒரு பண்பாட்டை உருவாக்கணும்னா அதுக்கு குறைஞ்சது ஒரு அஞ்சு தலைமுறை ஆறு தலைமுறை உழைக்கணும் அவ்வளோ தேவைப்படும் அப்புறம் கிருஷ்ணர் என் உடனே சொன்னார் வாஸ்தவம் அதாவதுப்பா காலப்போக்கில் நான் என்னை பற்றி தான் வேதத்தில் சொல்லியிருக்கு மதாத்மகா தர்மஹா எஸ்யா முக்தகா என்னை பற்றின தர்மந்தான் வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அந்த கருத் அந்த விஷயங்களெல்லாம் காலப்போக்கில் படிக்கிறவங்களாம் குறைஞ்சி போயிட்டாங்க நான் படைப்பின் துவக்கத்தில் இதை பிரம்மதேவனுக்கு சொன்னேன் பிரம்மதேவன் மனுவுக்கு சொன்னான் மனு வந்து பிருகு பிருகுவாதயான்னு போயிடு ஆதயகான முதலானு அர்த்தம் ப்ருகு மரீச்சி அத்ரி அங்கிரஸ் குலஸ்தியர் புலஹர் க்ரது அப்படிங்கிற பிரஜாபதிகளான ஏழு மகரிஷிகள் கிரகித்தார்கள் ஏழு மகரிஷிகள் அவற்றிருந்து வாங்கி கொண்டார்கள் மனு கிட்ட இருந்து அடுத்தது படிக்கலாம் தே பித்திருவியா மனுஷன் சவிதாச்சார தே பித்திருவியா மனுஷிய சித்தர்வ சிதாச்சார அடுத்த ஸ்லோகத்தையும் படிச்சு விளாம் கிம் தேவா கிண்ண ரிம் புருஷாதய்யம் பிரகைய உங்கள் புஸ்தத்தில் பகவஹான் இருக்கு இல்லையா இஹ் அந்த ஹா மேல ஒரு புள்ளி வைங்க மோ திரும்பவும் அந்த ஸ்லோகத்தை படிப்போம் நிம் புருஷா பஹ்யஸ்தேஷாம் பிரகிருபுவா யாராருக்குலாம் இது கிடைச்சிதுன்னு பரவலாக மக்களிடையே சென்றதுன்னு போட்டால் முடிஞ்சுது நான் தான் இந்த உலகத்தை படைக்கிற போதே இந்த உலகத்தில் மனிதர்கள் மனித உடம்பில் இருக்கிற ஜீவர்கள் மோட்சம் அடையறத்துக்கான வழியை நான் உபதேசம் பண்ணியிருக்கிறேன் நம்ம சாஸ்திரங்களில் திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் தான் சிருஷ்டி எப்பொழுது சிருஷ்டி நடந்ததோ அப்பொழுதே வேதமும் இருக்குது அதுக்கு தான் நம்ம ஒரு உதாரணம் சொல்கிறோம் நம்ம பார்க்குற எந்த பொருளாக இருந்தாலும் கண்ணுக்கு விடுற மருந்திலிருந்து எந்த பொருளாக இருந்தாலும் அந்த பொருளோடு சேர்ந்து அதை எப்படி பயன்படுத்துறதுங்கிற மேனுவலும் சேர்ந்தே தான் கொடுக்கப்படுது ஒரு ஃபேன் வாங்கினாலும் சரி ஒரு லைட்டு வாங்கினாலும் சரி எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் அந்த பொருளை எப்படி பாதுகாக்கணும் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற அறிவும் சேர்த்தே தான் கொடுக்கப்படுகிறது கீதையில் படிக்கிறோம் இல்லையா சஹயக்ஞா பிரஜா சிருஷ்டுவா புரோவா சிரஜாபதிஹி அனே நபிரச விஷயத்வம் ஏஷவோஸ்திஷ்ட காமதுகு பிரமதேவன் படைக்கும் பொழுதே இந்த படைப்பிலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற அறிவையும் செய்ய வேண்டிய சாதனை முறைகளையும் சேர்த்தே படைத்தான் அது வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் கொடுக்கும் அமைதியான வாழ்க்கைக்கு வேண்டிய அனைத்தையும் கொடுக்கும் என்றே படைத்தான் அப்படின்னு பகவான் கீதையில் சொல்றார் அதேதான் இங்கேயும் இந்த கீதையிலையும் இப்படி தான் சொல்கிறார் அதை விட இங்கே கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்கிறார் பகவத்கீதையில் நான் விவஸ்வான் மனுவுக்கு சொன்னான் மனு இக்ஷாக்குவுக்கு சொன்னான் ஏவம் பரம்பரா பிராப்தம் ரெண்டு மூணு பேரோட முடிச்சுட்டார் இதை ராஜரிஷிகள் அறிந்திருந்தார்கள்னு சொன்னார் இங்கே வந்து பிரம்ம மகரிஷையாகங்கிறார் இதுலேருந்து என்ன நடக்க தெரிகிறதுனா ஒரே நேரத்தில் டீச்சிங் பிராமணனும் கேட்குறான் க்ஷத்யனும் கேட்குறான் வைஸ்யனும் கேட்குறான் எல்லாரும் எல்லோரும் உபதேசத்தை பெறுகிறார்கள் அனைவரும் உபதேசத்தை பெறுகிறார்கள் தேனச்ச புரோக்தாச்ச புத்திராய மனவே பூர்வஜாயச்ச காலையில் வகுப்பில் பார்த்துப்போம் தேப்பியா பிதிருப்பியா அந்த பெரியோர்களிடமிருந்து தந்தைமாரிடமிருந்து புத்திராகா புத்திரர்கள் அந்த ரிஷிகளுடைய புத்திரர்கள் தேவதானவ குஹக்காகா தேவர்கள் தானவர்கள் குஹ்யக்கர்கள் இல்லை தேவலோகத்தில் இருக்கிற வெரைட்டி மனுஷியாக மனுஷியாகனால் பூலோகத்தில் இருக்கிற மனுஷியாக இங்கேயும் நிறைய அதிசயமானவர்கள்லாம் வாழ்கிறார்கள் கண்ணுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் சித்தகந்தர்வாக ச வித்தியாதர சாரணாக சித்தர்கள் கந்தர்வர்கள் வித்தியாதரர்கள் சாரணர்கள் இதெல்லாம் பூலோகத்திலையும் தேவலோகத்தினையும் இருக்கக்கூடிய என்ன விசேஷமான சரீரத்தை உடைய ஜீவர்கள்னு அர்த்தம் மனுஷிய சரீரம் அல்லது தேவ சரீரத்தை உடைய ஜீவர்கள் கின் தேவாக இந்த பூமியிலே இருக்கிறவர்களாம் தேவர்களை போல இருப்பார்களாம் அவங்களுக்கு ஸ்ரமம் வேர்வே துர்க்கமெல்லாம் உடம்பில் வராதான் தேவர்கள் மாறி கின் என்ன தேவனா என்ன இவன் அப்படிங்கிற மாதிரி உடையவர்களான் கிந்தேவாகா கிண்ணராகா நாகாகா ரக்ஷா கிம் புருஷாதயா அப்புறம் ஆதயா பொட்டர் இன்னும் எக்ஸட்ரான்னு அர்த்தம் நிறைய பேர் அறிவுள்ள எல்லாருக்கும் இது கிடைச்சிதுன்னு அர்த்தம் அறிவை உடைய பகுத்தறிவை உடைய அனைவருக்கும் தேவர்களாயினும் சரி மனிதர்களாயினும் சரி சிறப்பு மிக்கவர்களாயினும் பல்வேறு பண்புகளால் சிறப்பு மிக்கவர்களாயினும் சிறை எல்லோருக்கும் இந்த அறிவு கிடைத்தது எல்லோருக்கும் பொதுவாகவே இந்த அறிவு வழங்கப்பட்டது ஆனால் அவங்களுக்கு எல்லோருக்கும் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு குணம் இருந்து சில பேர் சத்வகுணத்தில் மேலோங்கி இருந்தார்கள் சிலர் ரஜோகுணத்தில் மேலோங்கி இருந்தார்கள் சிலர் தமோ குணத்தில் மேலோங்கி இருந்தார்கள் அதை தான் சொல்கிறார் பஹ்யஸ்தேஷாம் பிரகிருத்தையா அவர்களுடைய பிரகிருத்தி இப்போ நான் இங்கே உங்களுக்கு பாடம் சொல்கிறேன் நிறைய பேர் கேட்குறீங்க ஒரு ஒருத்தருடைய புத்திக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு மாதிரி கற்பனை பண்ணுறது விஷயத்து அது மாதிரி நடந்ததுங்கிற ரஜசத்தமோபுவஹா ஒரு கதை உண்டு வேதத்தில் அதாவது தேவர்கள் அசுரர்கள் மனிதர்கள் மூன்று பேரும் பிரம்மதேவனிடத்தில் போனார்களாம் உபதேசம் பண்ண சொன்னார்களாம் அவர் த அப்படின்னு சொன்னார் இவங்க உடனே என்ன புரிஞ்சின்றாங்கன்னா தேவர்களெல்லாம் என்ன புரிந்து கொண்டார்கள்னா புலன்களை கட்டுப்படுத்தணும்னு புரிஞ்சின்றாங்களாம் புலன்களை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு இவங்க என்ன புரிஞ்சுக்கணும் அதாவது தாமியத்தைன்னு புரிந்து கொண்டார்கள் யாரு தேவர்களெல்லாம் நம்ம பாட்டுக்கு எப்போ பார்த்தாலும் சென்ஸ் ப்ரெஷர்லேயே இருக்கும் எப்போ பார்த்தாலும் இந்திரிய சுகத்திலேயே முழுகிறோம் நாம் நம்ம இந்திரிய சுகத்தில் முழுகக்கூடாதுன்னு பிரம்மதேவர் நமக்கு உபதேசம் பண்ணியிருக்கார் ரொம்ப ஓவராக புல இன்பத்தில் போகாதீங்கன்னு நமக்கு உபதேசம் பண்ணியிருக்காருன்னு எடுத்துக்கிட்டாங்களோ இவங்க அசுரர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா நம்ம ரொம்ப நிறைய பேரை தொந்தரவு பண்ணுறோம் ஹிம்சை பண்ணுறோம் அதனால் யாரையும் ஹிம்சை பண்ணக்கூடாது தயத்வம் அப்படின்னு எடுத்துக்கொண்டார்களாம் தயத்வம் தங்கிறதுக்கு தயை காட்டுங்கள் யாரையும் துன்புறுத்தாதீர்கள் தயை காட்டுங்கள்னு அர்த்தம் பண்ணிட்டாங்களா இவர்கள் என்ன பண்ணினார்கள்னா மனிதர்கள்னா என்ன பண்ணாங்கன்னா தானம் பண்ணணும் தானு சொன்னதுனால நம்மகிட்ட இருக்கிறத பகிர்ந்து கொள்ளணும் மூணு நல்ல அர்த்தம்தான் ஒருத்தர் என்ன பண்ணுறார் புலநடக்கம்னு அர்த்தம் பண்ணுறார் இன்னொருத்தரை என்ன பண்ணுறார் அஹிம்சைன்னு அர்த்தம் பண்றார் இன்னொருத்தரை என்ன அர்த்தம் பண்றார் தானம்னு அர்த்தம் பண்றார் அப்படி அவங்கவங்களுக்கு தகுந்த மாதிரி இன்டர்பிரட்டேஷன் மாறுறதுங்கிற பிரகிருத்தையோ ரஜஸத்வ தமோபுவஹா அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம் யா அபிர் பூதானி பித்திய பூதா நாம் மதா ம்ி சவார் மத்தயாதி சித் வாசிரி யாபி பூத்தானி பித்தியன் பிரகிருபிஹின்னு அர்த்தம் ஒரு ஒருத்தரும் அவங்க அவங்க பிரிக்கப்படுகிறார்கள் சிலர் நல்லா சத்துவ பிரகிருதி சிலர் ரஜ பிரகிருதி சிலர்லாம் தமப்பிரகிருதி பூதானாம் மதயஸ்ததா அதுக்கு தகுந்த மாதிரி கொள்கைகளும் வேறுபடுகின்றன மக்கள் பல்வேறு விதமான பிரகிருதிகளோடு இருப்பதால் கருத்துக்கள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகின்றன யதா பிரகிருதி சிச்ச சர்வேஷாம் சித்ராவாச்சிரவந்தி அவங்க அவங்களுடைய பிரகிருதிக்கு தகுந்த மாதிரி யதா பிரகிருதி சர்வேஷாம் சித்ரா வாட்சகா அவங்க சொல்கிறதெல்லாம் ரொம்ப அழகான வார்த்தைகளாக தான் இருக்குது அவங்க ரொம்ப அழகான வார்த்தைகளை உதிர்க்கிறார்கள் அதனால் இது நல்லா இருக்கே இதுவும் நல்லா இருக்கே இதுவும் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி ஜனங்களெல்லாம் கேட்கிறார்கள் வாஸ்தவம் தானே அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி அர்த்தம் சொல்லுகிறார்கள் ஜனங்களும் அதை வந்து ரசிக்கிறார்கள் அல்லது அவர்களை பின்பற்றுகிறார்கள் சிரவந்திகி அடுத்த ஸ்லோகம் அதோடு தான் அர்த்தம் சொல்ல இதுக்கு மேலே இதுக்கு அர்த்தம் சொல்லலை இன்னி சில ஸ்லோகங்களுக்கெல்லாம் அர்த்தம் சொல்ல வேண்டி வரும் ஆகையினால இது அப்படி போ மனிதர்கள் விவேகானந்தர் சொன்ன மாதிரி எத்தனை மனங்களோ அத்தனை அத்தனை மதங்கள் ஆகையினால ஆளுக்கு ஆள் எது உண்மைங்கிறத கேட்கணும்னு எல்லாருக்கும் தோணத்தான் செய்யும் அது தீர்மானம் பண்ணத்தான் வேணும் பாருங்களேன் ஒரு ஒரு இப்போ நான் பாம் குண்டு வெடிச்சுது ஒருத்தனே எல்லோரையும் சுட்டுக்கொள்றத கண்ணால் வீடியோவில் காட்டுறான் பார்க்குறோம் என்ன அத்தனை பேரும் பார்க்குறோம் பிரத்யக்ஷமாக பார்த்தோம் வீடியோவில் காட்டுறான் கண்ணால் எல்லோரும் பார்க்குறோங்க ஜட்ஜும் பார்த்துருக்கார் அதை தே இது சொல்கிறதுக்கு விசாரணை பண்ணுற ஜட்ஜில் இருந்து அத்தனை பேரும் பார்த்துருக்காங்க ஆனால் அவன் தான் கொண்டானான்னு விசாரணை எத்தனை நாள் எத்தனை நாள் விசாரணை டிவி பிரத்யட்சமாக இருந்ததுக்கே இவ்வளோ விசாரணை அதுக்கப்புறம் அவரை வந்து தூக்கு போட்டது அது பெரிய விஷயம் ஐயோ அவனை கொண்டு விட்டாங்க எப்படிலாம் வந்து இது பண்ணுறாங்க அப்போ கேட்டோம்னா என்னென்னா இது இல்லை இல்லை ஜனநாயகங்கிறது அப்படி நேர்லேயே ஒருத்தன் தப்பு பண்ணுறத பார்த்தாலும் அவனுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும் அவன்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்கணும் அவன் அவனுடைய அவன் நிரபராதியாக இருந்தால் ஒருவேளை இல்லை நேர்லேயே சுட்டுக்கோணான் அது அவன்தாங்கிறது என்ன ஆதாரம் புரியறதில்ல இதுக்கே இப்படின்னு சொன்னால் நம்ம வந்து சித்தாந்தம் வந்து பிறப்பு நம்முடைய நாம் நான் ஏன் பிறந்தேன் என்னுடைய வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது நான் எனக்கு ஏன் சுகதுக்கங்கள் வருகின்றன அப்படிங்கிற கேள்விக்கு ஆளாள் பண்ணணும் சொல்லுவாங்க ஒன்றும் வேண்டாம் உடம்புக்கு நோய் வந்துருச்சுன்னு சொன்னேன் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த உடம்புக்கு முடியலேன்னு நம்ம தெரியாமல் சொல்லிவிட்டோம் தீந்தோம் அதுலையே எல்லாம் வந்துடும் ஹோமியோபதியும் பர் ஹோமியோபதி ஹோமியோபதிக்காரங்க வந்து அவங்க ஒரு காரணத்தை சொல்லுவாங்க இதனால தான் அவங்களுக்கு வந்திருக்கு அப்படி சொல்லி அதுலேயே என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு அம்மா வருவாங்க என் நமக்கு சுவாமிக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சு போயிடுதுன்னு வச்சுங்க சாமி தீந்தர் இப்போ முடிஞ்சதுக்கு பிறகே சொல்லுவாங்க அதெல்லாம் இருக்கட்டும் நான் ஒன்று சொல்கிறேன் கேளு ஹோமியோபதி வைத்து ஹோமியோபதியில் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி சல்ஃபர் தான் காரணம் அதனால தான் உனக்கு வந்து இது வந்திருக்கு அப்படிங்க நேச்சுரோபதிக்கு போனால் அது வந்து என்னென்ன நீ பால் சாப்பிட்ற பால் நிறுத்தும் நேச்சுரோபதியில் பாலை சாப்பிடாதே அது பண்ணாதே இது பண்ணாதே மா வந்து இப்போ வந்து கண்ணுக்குட்டி வந்து அதுக்கப்புறமும் சாப்பிடுதா இல்லையா நிறைய விசாரங்கள்லாம் பண்ணி அவங்க ஒன்று சொல்லுவா என்ன பண்ணோம் வாழை இலையை துண்டு துண்டாக நறுக்கி அதை தேங்காயில் போட்டு சாப்பிடும் வாழை இலைய வாழை இலையை என்ன பண்ணணுமா அப்படியே நறுக்கணுமா நறுக்கி நாற்பத்தஞ்சி துண்டாக பண்ணி அதை தேங்காயில் கொஞ்சம் போட்டு பச்சையாக சாப்பிடணும் வேக வைக்கப்பட்ட காலம்புரை ஒன்று மத்தியானம் ஒன்று சாயங்காலம் தயார் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஜென்மா முடிஞ்சிடும் அவங்க ஒரு காரணம் சொல்கிறாங்க நேச்சுரோபதி ஒரு காரணம் சொல்கிறாங்க கடைசியில் இதுலாம் என்னெல்லாமோ பார்த்து அலோபதி பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து அவர் டாக்டர் என்ன சொல்கிறார் இதில் இந்த நீங்கள் உப்பு கூடி போயிடுத்து சர்க்கரை கூடி போயிடுத்து அவர் ஏதோ ஒரு காரணங்கள்லாம் சொல்லி சொல்கிறார் எக்ஸசைஸ் போராது அது போகாது இதுன்னு அவர் ஒரு காரணம் சொல்லு கடைசியில் அந்த இதெல்லாம் ஒன்றும் உங்களுக்கு கிரக கோளார் கிரகம் சரியில் கிரகம் சரியில்லை அதனால தான் அப்புறம் வேதாந்திக்கிட்ட இப்படி நம்மளை மாதிரி ஆள்கிட்ட வந்து கேட்டான்னு வச்சோங்க யாருக்கு வியாதி உடம்பு அனாத்மா அதுக்கு அது அனாத்மாவுக்கு வியாதி வந்தே தீரும் அது மித்யா கிடையாது ஆத்மாவுக்கும் நிராமையாக அதுக்கு வியாதியே கிடையவே கிடையாது ஒரு நாள் நோயே கிடையாது யார் சொன்ன வியாதி இருக்கு இப்படி எல்லா தத்துவங்கள் ஒரு ஒருத்தரும் ஒன்று ஒன்று சொன்னால் என்ன பண்ண என்ன மாயை முதல் சிலர் பொறிபுல நடங்கும் இடமே பொருள் என்பர் சிலர் நாதமயம் என்பர் சிலர் விந்துமயம் என்பர் சிலர் அதனால் விட்டா கடவுளே எனக்கு உண்மையை நீயே கத்துக்கொடு எது உண்மைன்னு எனக்கு தெரியல நீயே சொல்லிக் கொடு ஏவம் பிரகிருதி வைச்சித்ரியாத் ி மோன பாரம்பரிய கஷாச்சித் பரிம் பிரகிவ பாரம்பரியேணா்சித்து பாண்டமத்தையோபரே ஏவம் பிரகிரு வைச்சித்யாத் நிரணாம் மதையா பித்தியே இப்படி இந்த பிரகிருதி வைச்சித்யம் பிரகிருதியினுடைய வேறுபாடுகள் அதனால் எல்லாருடைய புத்தியும் வேறுபடுகிறது அதனால் சித்தாந்தங்கள் வேறுபடுகின்றன பாரம்பரியேன இவங்களுக்கு ஒரு பரம்பரை இருக்குது எல்லோருக்கும் அவங்கவுங்க பரம்பரை இருக்குது அந்தந்த சித்தாந்த பரம்பரை இருக்குது தர்மத்துக்கு பரம்பரை இருக்கலாம் சித்தாந்தம் பரம்பரையாக இருக்கக்கூடாது புத்திசாலித்தனமாக விச்சாரம் பண்ணி எது சரியாக இருக்குதுன்னு நமக்கு தோன்றுறதோ நம்ம அதை ஃபாலோ பண்ணலாம் ஆனால் இன்றைக்கி தோன்றுறது நாளைக்கு மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறதும் தொடர்ந்து எத்தனை வருஷமும் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்க்கணும் சந்தேகங்கள்லாம் வரும் நிறைய படிக்க படிக்க தான் ஆழமாக சிந்திக்க சிந்திக்க தான் சந்தேகங்கள்லாம் வரும் வரணும் அப்போ அதுக்கு தெளிவுபடுத்திக்க முடியும் நம்ம தான் சாஸ்திரங்களை பார்த்து ஒரு தீர்மானத்துக்கு வரணும் சில பேர் கேஷாஞ்சித்து பாக்கண்டமதையஹா சில பேர் இந்த வேத பரம்பரை கிடையாது அவங்க நாஸ்திக பரம்பரை அதாவது நம்பினவன் கடவுளை நம்புபவன் கடவுளை வணங்குபவன் முட்டாள் கடவுடை கடவுளை நம்புபவன் காட்டுமிராண்டி கடவுளை பரப்பு எனக்கே மறந்து வந்து போருது கடவுளை பரப்புபவன் அயோக்கியம் இது ஒரு சூத்திரம் மூணு சூத்திரம் இயற்றியவர் பெரியார் மூணு சூத்திரம் கடவுளை நம்புபவன் முட்டாள் கடவுளை வணங்குபவன் காட்டுமிராண்டி கடவுளை பரப்புபவன் அயோக்கியன் இல்லை இது பிரசித்தமாக இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது அதை சொல்கிறதுக்குன்னு ஒரு ஆள் இருக்காங்க அவங்க அதை பற்றி சொல்லியிருக்காங்க பாகண்ட மத பாத்த மதம் பாகண்ட மதம்னா என்னென்னா வேதத்துக்கு விரோதமாக பேசுறதுன்னு அரைச்சு ஆத்மா கிடையாது புண்ணியம் கிடையாது சொர்க்கம் கிடையாது நரகம் கிடையாது மறுபிறவி கிடையாது கடவுள் கிடையாது புண்ணியம் கிடையாது பாவம் கிடையாது அப்படின்னு சொல்கிற மதம் எல்லாம் ஒன்றும் கிடையாதுயா சாப்பிடு தூங்கு இன்னொருத்தன்ட்டுருந்து கடன் வாங்கினீங்க கொடுக்காட்ட ஒன்றும் பாவமெல்லாம் கிடையாது என்ன பாவ புண்ணியமெல்லாம் அவங்க புத்தகத்தில் எத்தையும் எழுதி வச்சுருக்காங்க அதெல்லாம் கிடையாது இல்லை எப்போவும் சௌரியம் போல் இருக்கலாம் தப்பே கிடையாது அவங்ககிட்ட இருந்தால் அது செலவு பண்ணியிருக்க மாட்டா நம்மனா இருந்ததுனால நல்லா செலவு பண்ணோம் பரவாயில்ல போயிட்டு போகுது இது ஒரு மதம் ஆகண்ட மதையோ பரே பேர் இப்படி ஃபாலோ பண்ணுகிறார்கள் இங்கே பகவான் அடுத்த ஸ்லோகம் பாருங்க மன் மாயாமோகிதியா புருஷா புருஷ श्रेयो कर्म தே श्रेयो மன்மோருஷாருஷர்ஷே வதந்தியம் மன் மா மோஹிதியா புருஷாக ஹே புருஷ ரிஷப உத்தவரை கேட்கிறவங்களை புகழ்கிறார் அடிக்கடி உங்களை பார்த்து சொல்லணும் நீங்கள்லாம் தூங்கிட்டு இருந்தா கூட அறிவில் சிறந்த சான்றோர்களே பெரியோர்களே அடிக்கடி சொல்லணுமா வேண்டாம அடிக்கடிக்கு சொல்லிக்கணும் அறிவிச்சிறந்த சான்றோர்களே பெரியோர்களே அதெல்லாம் சேர்த்துக்கிறது அறிவிச்சிறந்த நான் சேர்த்துட்டுருக்கேன் சான்றோர்களே பெரியோர்களே இல்லை பெரியோர்களே தாய்மார்களே குழந்தைகளே இதுலாட்டி நடுவில் நடுவில் என்னாகும்ட்டால் இந்த தயிர் சாதான் சாப்பிட்ருப்பாங்க நம பார்வதி பத்தையே கோவிந்தநாம சங்கீர்க்கணம் அப்படின்னா எல்லாரும் கொஞ்சம் கலைவாங்க அப்புறம் கொஞ்சம் பழையபடியும் டல்லடிக்கிறவ திரும்பவும் சொல்லணும் இதெல்லாம் நம்ம நம்ம சம்பிரதாயம் எல்லா விஷயம் தெரிஞ்சது ஏன்னா அந்த காலத்துலேன்னா ராத்திரி நடக்கும் உபன்யாசம் பெரும்பாலும் உபன்யாசம் வந்து ராத்திரி ஒரு எட்டு மணிக்கு மேலே ஆரம்பிப்பாங்க அது போகவும் மணி ஒரு மணி வரைக்கும் போகும் சிறு சமயம் நாலு மணி வரைக்கும் உபன்யாசம் என்னதாச்சும் சொல்கிறாங்க இந்த கிராமங்கள்லாம் பார்த்தா இந்த நாடகம் நடக்குது ஹரிச்சந்திரா நாடகம் காலம்பரை அஞ்சு மணிக்கு ஒப்பாரி வைக்க ஆரம்பிப்பான் காலம்புற மணிக்கு நீங்கள் போற்றியன் வாழ் முதலாகிய பொருளைங்கிற போது அப்போ தான் சந்திரமதி புலம்பல் இது ஒவ்வொருத்தருக்கும் பின்ன பின்ன இது மண் ஹே புருஷ ரிஷபங்கிறதுக்காக சொன்னேன் ஹே புருஷ ரிஷபான்னு சொன்னால் புத்தவரை புகழ்றார் போன்றவனே நான் இதுவரைக்கும் என் ஒரு ரிஷபம் அப்படி பார்த்ததில்லை நான் இப்போ சமீபத்தில் ஒரு ரிஷபம் பார்த்தேன் நிஜமாவே அந்த மாதிரி ரிஷபம் வேலூரில் தான் இருக்கு வேலூரில் இந்த இவர் இந்த சுவாமி பீடம் வச்சிருக்காரு நாராயணி பீடம் அதில் பார்த்தேன் அந்த அங்கே அந்த ரிஷபம் மாதிரி இங்கே ஒன்று நாங்கள் எங்கள்கிட்ட ஒரு ரிஷபம் இருக்குது இங்கேயும் நல்லா இருக்கும் கம்பீரமா இருக்குது ஆனால் அந்த ரிஷபம் ஏன் இந்த ரிஷபம் ரிஷபம் சொல்கிறாங்கன்னு பார்த்தா இப்போ அந்த வாசல் மாவில் இருக்கே அந்த ஹைட்டுக்கு இருக்கும் தமிழ் நான் பார்த்தேன் இப்போ ரிஷபம் வந்து கம்பீரம்னா அப்படி ஒரு கம்பீரம் நந்தான்னு அதுக்கு பேர் வச்சுருக்காங்க அவ்வளோ பெருசாக நான் படிச்சுருக்கேன் ரகுவம்சத்தில் படிச்சுருக்கேன் அதாவது ஒரு சிங்கம் பேசும் திலீப சக்கரவர்த்தியிட்ட பேசும் சிவபெருமான் என் முதுகில் கால் வச்சு தான் காலமாட்டு மேலேயே ஏறுவார் அப்படின்னு வரும் அப்பெல்லாம் நம்மளுக்கு அதை நம்பவே முடியல அதை படிக்க சிவபெருமான் சிங்கத்தோட முதுகில் காலை வச்சு ரிஷபத்து மேலே ஏறுவார்னா அந்த ரிஷம் எவ்வளோ பெருசாக இருக்கணும்னு கற்பனை பண்ணிகிட்டு இருந்தோம் நேரில் பார்த்தப்பறம் தான் தெரிஞ்சுது வாஸ்தவந்தான் சிங்கத்து முதுகலை கால் வைக்காமல் இந்த மாதிரி ரிஷபத்தில் சிவபெருமான் கண்டிப்பாக ஏற முடியாது அவங்க மாட்டு பண்ணையில் வச்சுருக்காங்க ஒரு ஐநூறு மாடு வச்சுருக்காரு ஒரு மாடு பார்த்தா இத்தினோண்டுக்கு தான் இருக்குது அதுக்கு மேலே வளராதான் அந்த மாடு ஒரு லட்சம் ரூபாயும் இத்தினோண்டு இருக்கு அதுக்கு கண்ணுக்குட்டி அதை விட இத்தினோண்டு இருக்கு அந்த மாடு இத்தனைக்கு மேலே வளரா இவ்வளோ விதமான வெரைட்டி மாடுகள்லாம் இருக்குதுன்னு போய் பார்த்தேன் ஆனால் எல்லாரையும் உள்ளே விடுறதில்ல நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா விடுவாங்களோ தெரியாது எல்லாம் பசு அத்தனை பேரும் போய் பார்க்கறதுல பார்த்து எதுக்கு சொல்ல வரேன் புருஷரிஷப அதை சொல்ல வந்தவொடனே அதை சொல்லணுங்கிறதுக்காக சொன்னேன் புருஷஸ்ரேஷ்ட புருஷர்களுள் சிறந்தவனே எல்லாரும் என்னுடைய மாயையில் மயங்கி போயிருக்கிறார்கள் அப்பா அனேகாந்தம் ஸ்ரேயா வதந்தி நிறைய மோட்ச சாதனங்களை அவர்கள் சொல்லுகிறார்கள் அநேகாந்தம் ஸ்ரேயா வதந்தி யதா கர்ம யதாருச்சி அந்த வார்த்தை அப்படி இருக்குது அவங்களுக்கு அவங்க பண்ணியிருக்கிற புண்ணிய பாபம் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி தோன்றதான் அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி யதா கர்ம யதா ருச்சி யசாக்கர்ம தசா ஃபலம்னு சொல்லுவோம் அது மாதிரி யசாக்கர்ம யசாருச்சின்னா என்ன அர்த்தம்னா அவங்கவுங்க வினைக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மோட்சத்துக்கு சாதனத்தை அவர்கள் சொல்கிறார்கள் யசா கர்ம யசாருச்சி அடுத்த ஸ்லோகம் தர்மமே கே காமம்ியம் தமம்ம அநே வதந்தம் வியம் தியகோஜனம் இல்லையா கேச்சி தோதம் ஆமர் துோ தக்கமோ ந னந்துச்சார் மறுபடியும் படிப்போம் தர்மே கே வயசானிய காமம் சத்ம் தமம்மே வதன் சுவம் வ ஐஸ்வர்யம் தியாகபோஜனம் விரதமான அதோட நிறுத்திக்கலாம் ஏன்னா இந்த அதோட சேர்த்து தான் மூணு லைன் சேர்ந்து தான் ஒரு ஸ்லோகம் இதில் மூணு போட்டிருக்காங்க அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்கோ இந்த பதினொன்றாம் ஸ்லோகத்தினுடைய ஃபஸ்ட் லைனை பத்தாவது ஸ்லோகத்தினுடைய தேர்ட் லைனாக போட்டுக்கோங்க தமிழ்நாட்டில் தமிழ் மொழிபெயர்ப்பு பண்ணுறபோது சில வித்தியாசங்கள் ஏற்படுறது பரவாயில்லை அவங்க இவ்வளோ தூரம் இந்த மெனக்கெட்டு வந்து இங்கே பண்ணுறாங்க கோரக்பூர் கீதா பரஸ்காரங்க அவங்களுக்கு தமிழ் தெரியாது இங்கே தமிழ்நாட்டில் வந்து இதை பரப்பணுங்கிற நோக்கத்தோடு அவங்க பண்ணியிருக்காங்க இது பெரிய பிரம்மாண்டமான ட்ரஸ்ட் இது இந்த ட்ரஸ்ட்டுக்கு மில்லே பதினஞ்சு பதினாறு மில் இருக்கு அவங்க அதில் வர்ற லாபத்தை எல்லாம் இந்த மாதிரி புஸ்தகம் போட்டு பரப்புறதுக்கே பயன்படுத்துகிறாங்க சரி எப்படி ஒரு ஒருத்தரும் ஒன்று சொல்லுகிறார்கள் அப்படிங்கிறத வர்ணிக்கிறார் ஒரு ஒருத்தரையும் பற்றி பார்ப்போம் தர்மமே கேன் தர்மம் வதந்தி ஒரு சிலர் என்ன பண்ணுகிறார்கள் தர்மமே மோக்ஷாதனம் என்கிறார்கள் இவர்கள் தான் கர்ம மீமாசகர்கள் அல்லது பூர்வ மீமாசகர்கள் இவர்கள் தர்மம் ஒன்றே போரும் நம்ம காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நம்ம ரொட்டீனை ஒழுங்காக பண்ணிகிட்டே இருந்தோமானா அது அதே மாதிரி சாகர வரைக்கும் என்னெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கோ சத்தியம் வத தர்மஞ்சர தர்மத்தை கடைப்பிடிச்சாலே நமக்கு மோட்சம் கிடைக்கும் அறத்தான் வருவதே இன்பம் இன்பம்னா மோட்சம்தான் தப்பு கிடையாது ஏன்னா நம்ம சாஸ்திரத்தில் தர்மத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு ஆக தர்மத்தை அறஞ்செய்ய விரும்பு தர்மத்தை புருஷார்த்தம் என்றும் எல்லாம் புருஷார்த்தம் வாழ்க்கையோட குறிக்கோள் என்னதுன்னா மோட்ச சாதனம் தர்மந்தான் அப்படின்னு சிலர் சொல்லுகிறார்கள் சில பேர் என்ன பண்ணுகிறார்கள்னா சில பேர் நிறைய இந்த உலகத்தில் அந்த காவியம் அலங்காரம் செய்தவர்கள் இந்த காவியம் ர ருவம்சம் குமார சம்பவம் இது மாதிரி புஸ்தகங்கள்லாம் பார்த்தா உலகத்தில் புகழடைகிறதுனால தான் மோக்ஷம் புகழை சம்பாதிக்கிறதுனால தான் மோட்சம் யசஸ்னால தான் மோக்ங்கிறாங்க அதாவது ஒருத்தனுடைய புண்ணியம் எவ்வளவு பண்ணியிருக்கானோ அத்தனை தூரம் புண்ணியம்னா இங்கே புண்ணியத்தினால ஏற்படுற புகழ்னு அர்த்தம் புண்ணியத்தினால ஏற்படுற புகழ் புகழ்னால் சும்மா ரூபாயை கொடுத்து போஸ்டர் அடிக்கிற ஓட்ட சொல்கிறது இல்லை நிறைய புண்ணிய காரியங்களை பண்ணி அதனால் சம்பாதிக்கிற புகழ் எவ்வளோ இருக்கோ இந்த உலகத்தில் ஒருத்தனுடைய புகழ் ராஜராஜ சோழ சக்கரவர்த்தி பிரம்மாண்டமாக கோயில் கட்டியிருக்கார் அவரோட புகழ் இன்றைக்கு இருக்கா இல்லையா இருக்குது அது வரைக்கும் அவர் சொர்க்கத்தில் இருப்பாரான் இந்த உலகத்தில் ஒருத்தனுடைய புகழ் இருக்கிற வரைக்கும் அவன் சொர்க்கத்தில் இருப்பான் சந்தோஷமாக இருப்பான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது அதனால் சில பேர் என்ன சொல்கிறார்கள் புகழால மோட்சம் என்கிறார்கள் அப்புறம் அடுத்தது வாத்ஸ்யாயினர் போன்றவர்களாக என்னென்னா காமந்தான்ப்பா மோக்ஷத்துக்கு சாதனம் நல்ல விஷய சுகத்தை அனுபவி காமத்தை அனுபவி காமந்தான் மோக்ஷத்துக்கு சாதனம் வாத்ஸ்யாயினருங்கிறவரெலாம் அப்படி தான் எழுதியிருக்கார் காமஹா ஏவ பரம புருஷார்த்தா அப்படின்னு எழுதியிருக்காரு காமசாஸ்திரம் படித்தா அப்படி தான் இருக்கும் அப்புறம் சில பேர் என்ன சொல்கிறார்கள் பொய் பேசாமல் இருந்தாலே மோட்சம் கிடைக்கும் சத்தியம் இன்னும் சில பேர் என்ன புலனடக்கம் இந்திரிய நிகிரகம் பண்ணினா அதனால மோட்சம் தமம் மனசை கட்டுப்படுத்தினா மோக்ஷம் சமம் தமம் ஷமம் எத்தனை சாதனம் பாருங்க தர்ம யசகா காமஹா சம வதந்த புருஷா வதந்த மோட்ச மோட்சன மோட்சசனம் வதந்தி அப்படின்னா அப்புறம் சில பேர் என்ன பண்ணுகிறார்கள் திருஷ்டார்த்தங்களே சொல்கிறவர்கள்னா என்ன பண்ணுகிறார்கள்னா சில பேர் இல்லை இல்லைல்லப்பா நம்ம சில பேரை அடக்கி ஆள்றது இந்த சுவார்த்தம்வா ஐஸ்வர்யம்னா சுவார்த்தம்னு மாதிரி யாரை பற்றியும் கவலைப்படாது உனக்கு வேண்டியது என்னவோ அதை பண்ணிகிட்டே போ அதை இதில் இதில் கொஞ்சம் வித்தியாசமாக போட்டுருக்காங்க இந்த புஸ்தகத்தில் அதாவது சிலர் தன்னலத்தையும் ஐஸ்வர்யத்தையும் ஏராளமான போக சாதனங்களையும் தியாகம் செய்வதே மோக்ஷாதனம் என்கிறார்கள்னா அப்படி சொல்லலை புஸ்தகத்தில் என்ன தன்னலமே போகிறோம் எப்போ உன்னுடைய கவன் நீ உன்னுடைய க்ஷேமத்தை மாத்திரம் கவனி இன்னொருத்தனை பற்றியெல்லாம் கவனிக்காது அப்படி இருந்தால் நீ நிம்மதியாக இருக்க முடியும் இந்த பாரு கல்யாணம் ஆனவனே சொல்கிறாங்க பாருங்கள் இந்த பாருங்கள் உங்கள் அப்பா அம்மாவே கவனிச்சுருந்தீங்கன்னா நீங்களும் நானும் ஒருபட முடியாது நீங்களும் நானும் உருப்பிட முடியாது அதனால சொல்கிறேன் வேண்டான்னு சொல்ல உங்கள் தங்கைக்கு பண்ணணுமோ அக்காவுக்கு பண்ணணுமோ எங்கிட்ட கேட்டு பண்ணுங்க நான் சொல்கிறேன் அதுமாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க ஃபுல் ஸ்டாப் ஆகும் எல்லாம் நமக்கு யாரும் வரமாட்டாங்க நாளைக்கு சொல்கிறோம் பாருங்கள் நமக்கு யாரும் வருவா கூட எல்லாம் பேச நல்லாயிருக்கும் கதை பேசுவாங்க நமக்குன்னா யார் நாளைக்கு வருவா அதனால் நமக்குன்னு நாலு காசு வேணும் அதனால் தானம் பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும் எல்லாம் இருக்கட்டும் சுவார்த்தம்னா சுவார்த்தமே மோட்ச சாதனம் ஐஸ்வர்யம் இல்லை இல்லை நம்ம ஒரு பத்து பதிஞ்சு பேரை கட்டி மேய்க்கணும் நாலு பேரை கட்டி மேய்ச்சாதான் நமக்கு நிம்மதி சில பேருக்கு இப்படி பத்து பேர் ஆழ்வானும் அதில் இந்த பதவியில் இருந்தவங்களுக்கெல்லாம் பதவியில் இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா போய் பாருங்கள் தெரியும் அட்லீஸ்ட் ஒரு கவர்னர் பதவியாவது கொடுங்க இல்லை வேறு எதாவது சின்ன பதவியாவது கொடுக்கும் பதவியில் இருந்து சுகம் கண்டவர்களுக்கு பதவி தான் பிரதானமாக தோணும் ஐஸ்வர்யம் தியாகபோஜனம் தியாகபோஜனங்கிறது சில பேர் என்ன சொல்லுகிறார்கள்னா எல்லாத்தையும் விட்டுட்டு தேன தியக்தேன புஞ்சி தாக மா கிருத கசிய ஸ்வித்னம் அதாவது எல்லாத்தையும் பிறருக்கு வழங்கி நம்ம தானம் ஆனந்தமாக இருக்கணும் தியாகபோஜனம் அடுத்தது சில பேர் என்ன சொல்லுகிறார்கள் இல்லை இல்லை ஹோமங்கள்லாம் பண்ணணும் அடிக்கடி வேள்வியெல்லாம் பஞ்ச மகா யஜம் பண்ணினால் அது மோட்சத்துக்கு சாதனம் கொஞ்சம் கீழே வராது வரும் இதெல்லாம் ஒரு ஒருத்தர் இதெல்லாம் அதுக்கெல்லாம் இந்த மாதிரி புஸ்தங்கள்லாம் இருக்குது நமக்கு இதெல்லாம் நம்ப முடியாமல் இருக்கலாம் இப்படி இல்லாமல் சொல்லுவாங்க அப்படின்னு அவர் காலத்தில் அப்படி இருந்திருக்கு இப்பவும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய அமைப்புகள் சில இயக்கங்கள்லாம் இருக்குது ஒன்றும் வேண்டாம் அப்படியே பெரிய மியூசிக்கெல்லாம் போட்டு அப்படியே ஆடின்னு இருந்தால் போகிறோம் மியூசிக்கெல்லாம் பெருசாக போடணும் போட்டு விட்டு ரொம்ப இது பண்ணி அது நம்ம சாமி பாட்டாகவே இருக்கும் நம்ம சுவாமி பாட்டாகவே இருக்கும் ஆனால் அது கொஞ்சம் சினிமா மாதிரி இருக்கும் சாமி பாட்டாகவும் இருக்கும் அது சினிமா மாதிரியும் இருக்கும் அப்படிலாம் இருந்ததுன்னா அப்படியே இது பண்ணி இப்படின்னே இருந்தால் போகும் இதுக்கு மேலெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பாகவதம் ஒன்றும் புரிய மாட்டேங்கிறது ஆகையினால் என்னென்னா இப்படியே பாடின்னு இருந்தால் போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க நமக்கு தெரியலையே தவிர நம்ம ஒரு மாதிரி பழகி வளர்ந்ததுனால் நமக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அப்படின்னா சாதனங்களை சொல்லுகிறவர்கள்லாம் இருக்காங்க இன்னும் தந்திரசாஸ்திரத்தில் போனீங்கன்னா அந்நியாய அக்கிரமின்னா மோட்சங்கிறான் அதர்மாச்சரணம் பண்ணினாலே மோக்ஷம்னு சொல்லக்கூடிய குரூப்பெல்லாம் இருக்குது எப்படி தான் இருக்குதுன்னு எனக்கும் புரியலை மணி ஆயிடுச்சு நான் இந்த ஸ்லோகத்தோடு நிறுத்திக்கிறேன் கேச்சித் யஜ் தபோதானம் விரதானி நியமான் எமான் யஜ தபோதானம் கீதையில் பகவான் இதைத்தான் சொல்கிறார் தபை பாவனானி மணி யஜத யஜதான தப்கர்ம நியாஜியம் காரியமே தஞ் தானம் தபான மனிஷிணா வேதமே சுலுகிறது தமேதம் தமேதம் வேதானவச்சனேனா விவிதிஷந்தி யேன்தானே தபகேன ஆகினு சொன்னால் பஞ்சமஹாயங்கள் தபுன்னு சொன்னால் நாமாக விரும்பி உடம்ப வருத்திக்கிறது வள்ளுவர் சொன்ன தவத்தையும் நினைக்கலாம் ஒற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகண் செய்யாமை அற்றையே தவத்திற்கு உரு இவ்வளோ அழகாக நான் எங்கேயும் பார்க்கல ரொம்ப அழகாக சொல்லியிருக்கேன் அந்த குரல் குரலில் வந்து தபஸுக்கு சொரூபம் அழகாக சொல்லப்பட்டுருக்கு யமானு நியமானு இதச்சு தான் நம்ம யமநியமங்கள்னு போட்டுட்டோம்னு நினைக்கிறேன் யமானு நியமானு யமநியமங்கள்ங்கிறது வேற இருந்தாலும் நியமங் யமநியமங்களையும் விரதங்களையும் அவர்கள் சாதனமாக சொல்லுகிறார்கள் இதுக்கெல்லாம் பலன் என்னங்கிறத பற்றி அடுத்த ஸ்லோகம் சொல்லுகிறது பதினோராவது ஸ்லோகம் சொல்லுகிறது ஆகவே அது வரைக்கும் இதை பற்றி பார்ப்போம் அதுக்கப்புறம் உள்ள ஸ்லோகங்களுக்கும் அடுத்த வகுப்பில் அர்த்தம் பார்ப்போம் நான் இதோட வகுப்பை நிறைவு செய்கிறேன் சச்சிதானந்த விஷ்வோத்தியேதாத்திரவிஷாக்கிருஷ்ணா மூத்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி ஷாந்திஷாந்தி ஹரி ஓம் ஆதிகுருநாசஸ்வாமிகி